அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் வாழ்க்கையில் ஏற்படும் சருக்கல்களும் அதனை தொடர்ந்து வீழ்ச்சிகளும் இதய எலும்புகளை முறித்து போடும் துர்க்குணம் கொண்டவை எனினும் அந்த அகல பாதாளங்களில் விழுந்த போதிலும் இற்று போய்விடாமல் நம்பிக்கை என்னும் நூல் ஏணியால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்து வெளிச்சச் சிகரத்திலே கொடி கட்டி பறக்க வைத்தவர்கள் இருக்கிறார்கள் சாம்பலில் இருந்தும் கிளை தெளிந்து இறகுகள் விரிக்கும் பீனிக்ஸ் பறவைக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் எனக் கருதலாம் துன்பங்களையும் துயரங்களையும் துடை தீர்க்க குணம் அவ்விதம் சிலருக்கு மட்டுமே சாத்தியமாகிவிடுகிறது ஆயினும் அது எல்லோருக்குள்ளுமே உருவாக வேண்டும் என்பதையே கருத்தாக கொண்டு எழுதப்பட்டுள்ள பாடல்கள் பலவற்றை நான் உங்களுக்கு தந்து வருகின்றேன் அந்த வரிசையிலே இன்று கவிஞர் வாலி இயற்றி கே வி மகாதேவன் இசை அமைத்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் என்றும் மனக்கும் தாழம்பூவான பாடலை அனுப்பி வைக்கிறேன் இதிலே வருகின்ற எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் எனும் பல்லவிக்கு வில்லில் இருந்து புறப்படும் கூரிய அம்பின் ஆற்றல் உண்டு சரணங்கள் ஒவ்வொன்றும் சஞ்சீவி மூலிகைகளாக சக்தி தரும் வல்லமை கொண்டவை உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் கண்ணீரெல்லாம் புன்னகையாகும் கடமையின் வழியே நின்றிருப்போம் என்கிற இடமும் பொறுத்தவர் எல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார் என்றும் சொல்கிற இடமும் இமய சிகரங்களாய் நிமிர்ந்து நிற்பதை கேட்கும் போதே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் மக்கள் திலகத்தின் பாசம் மிகுந்த பதாகைகளில் இந்த பாடலும் மறக்க முடியாத ஒன்றாகும் இதோ நேர்களே உங்களின் இதயங்களில் இடம் பிடிக்க இப்படி ஒலிக்கிறது அந்த பாடல் எங்கே போயிடும் திறந்து வைத்தால் அது உந்தையும் வாழ வைக்கும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் சொல்லி நல்லதைச் செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் உள்ளதை சொல்லி நல்லதைச் செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம் கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும் கண்ணீர் புன்னகையாகும் கடமையின் வழியே நின்றிருப்போம் கடமையின் வழியே நின்றிருப்போம் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் பெயர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார் ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார் பொறுத்தவர்கள் எல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார் பொறுத்தவர்கள் எல்லாம் பொங்கல் எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார் எங்கே போயிடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் இருக்க கைகள் இருக்கு கவலைகள் நம்மை என்ன செய்யும் கால்கள் இருக்க கைகள் இருக்கு கவலைகள் நம்மை என்ன செய்யும் உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் உழைப்பது ஒன்றே செயலென நடப்பது நலமாய் நடந்துவிடும் நடப்பது நலமாய் நடந்துவிடும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் எங்கே